நற்றினையின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் நம்ம ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலையோட கடைசி வகையாக தெரிஞ்சுக்க போகிறது அகதிகள் நிவாரண அஞ்சல் தலைங்கிற ரெஃப்யூஜி ரிலீஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்பை பத்தி. போருங்கிறது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துறதுங்கிறதுக்கு ஒரு நாட்டிலேருந்து வெளியேற அகதிகளே ஒரு அறிகுறி போர்னால நாட்டுக்குள்ள சமூகங்கள் அப்புறம் குடும்பங்கள் பாதிப்படைகிறதோட அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சியையும் அளிக்கும் போர்னால பல குடும்பங்களும் வெவ்வேறு திசைகளில் போக வேண்டிய நிர்பந்தத்துக்கும் ஆளாகிடுறாங்க இதோட தொடர்ச்சி நாடு விட்டு நாடு புலம்பெயர வேண்டிய கட்டாயம் அப்படி நாடு விட்டு நாடு போகிறது ஒவ்வொரு போரோட தவிர்க்க முடியாத தருணம்னு கூட சொல்லலாம் சின்ன உள்நாட்டு போர்லருந்து உலக போர் வரைக்கும் காலங்காலமா மக்களை பாதிக்கிற ஒரு பெரிய தவிர்க்க முடியாத ஒண்ணுதான் அகதிகள்ங்கிறது இது ஏன் தவிர்க்க முடியாத ஒன்னா அமைஞ்சுருதுன்னா போர்க்காலங்கள்ல சண்டைகள் மூலமா உள்நாட்டுக்குள்ள பல்வேறு சமூக குடியிருப்புகள் மிகுந்த இடங்கள்ல நடக்கிறது ஒரு காரணம் இதை எதிர்த்து ஐக்கிய நாடுகள் சபை அப்புறம் உலகத்துல இருக்கிற சமூக நல அமைப்புகள் எவ்வளவோ முறை முறையிட்டாலும் ஈடுபடுற நாடுகள் பின்பற்றதில்லைங்கிறது தான் வேதனையை தடுற விஷயம் இதனால பாதிப்படைகிற மக்கள் கடைசி கட்டமா எடுக்கிற வேதனையான முடிவு தான் அகதிகளாக மாறுறது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஒரு நாட்டு மக்கள் எடுக்கிற முடிவு தங்களோட சொந்த வீடு சொந்த ஊர் சொந்த மண் சொந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறொன் நாட்டில் தஞ்சமடைஞ்சு அங்கே கிடைக்கிற வீடு வேலை உணவு இதை ஏற்றிக்கிட்டு தங்களோட சுய கெளரவத்துக்காக போராடி வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கிற கஷ்டமான நிலையில் இருக்கிறவங்க தான் இந்த அகதிகள் போரில் ஈடுபட்ட நாட்டில் பிறந்த ஒரே காரணத்தினால அவங்க எல்லோரும் ஒரே நிமிட நேரத்தில் தங்களோட எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க அகதிகளோட ஒரே தவறு போர் புரியும் நாட்டில் பிறந்தது ஒன்று தான் இது மக்களுக்கு சோகமான திருப்பு இது சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் சரியாகாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஆனால் காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் அகதிகளோட வாழ்க்கையே ஒரு பெரிய துன்பமயமான காலம் இரண்டாம் உலக போர் காலங்களில் தான் மிக அதிகமான அகதிகள் வந்து உருவாக ஆரம்பித்த காலம் எதனால அப்படின்னா அந்த போரோட தீவிரம் ஒரு காரணம் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள்ல இருந்த மக்கள் உலக போர் சமயத்துல அகதிகளாக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனாங்க சோவியத் யூனியன் போலண்டு ஜெர்மனி பின்லாந்து உக்ரைன் யுகோஸ்லேவியா இப்படி பல நாட்டு மக்கள் பாதிப்புக்குள்ளானாங்க இந்த பாதிப்படைஞ்ச மக்கள் கடல் கடந்து சில பல தீவுகளுக்கும் போனாங்க அன்னைக்கு நாடு விட்டு நாடு போக ஆரம்பமான அகதிகள் பிரச்சனை இன்னைக்கும் நடந்துட்டுதான் இருக்கு உதாரணமா சிரியாலந்து இருந்து வெளியேறிட்டு இருக்கிற அகதிகள் இது ஒரு தொடர்கதை தான் அகதிகள் ஒரு நாட்டில் கொடியேறதுனால அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டியது அவசியமாயிருது வளர்ந்த நாடுகளா இருந்தா இந்த நிலைமையை எப்படியாவது சமாளிக்க முடியும் ஆனா வளர்ந்து வர்ற நாடா இருந்தா பெரும் சிக்கல் இல்லையா ஏன்னா வளர்ந்து வர்ற நாட்டில் அந்த நாட்டோட வளர்ச்சியே ஒரு பெரிய சவால் இதுல அகதிகளுக்கும் நிவாரணம் கொடுக்கணும்னா கஷ்டம் தானே அதனால அந்த நாடு எடுக்கிற ஒரு பொருளாதார நடவடிக்கை தான் ரெஃப்யூஜி அகதிகள் நிவாரணம் இந்த நிவாரண நிதியை அஞ்சல் தலைகள் மூலமா வசூலிக்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு அஞ்சல் தலையிலயும் ரெஃப்யூஜி ரிலீஃபுங் அப்படிங்கிற முத்திரையை பதிச்சு அஞ்சல் தலையோட மதிப்புல ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை அகதிகள் நிவாரணத்துக்காக யூஸ் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட ரெஃப்யூஜி ரிலீஃப் ஓவர் பிரிண்ட் அஞ்சலத்திலேயே டொமினிக்கன் ரிபப்ளிக்ங்கிற கரிபியன் நாடு ஸ்பெயின்லேருந்து வந்த யூத அகதிகளோட நிவாரணத்துக்காக மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியிட்டாங்க செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் யமான் வந்த அகதிகளுக்காகவும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து வந்த அகதிகளோட மறுவாழ்வுக்காக Refugee Relief Overprint செஞ்ச அஞ்சல் தலைகளையும் வெளியிட்டாங்க அகதிகள்ங்கிறது நம்மளோட உல அன்றாட உலக வாழ்க்கையில் ஒரு சோகமான நிகழ்வு இது என்னைக்கு எப்படி தீருங்கிறது காலமும் அரசாங்கங்களும் தான் பதில் சொல்லணும் சரி அடுத்த வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் தலையில வேறொரு தகவலோட நம்ம பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்